முப்பத்தி அறிவிக்கின்ற அடியானை அவனது இரு விருப்பமானவைகளை நான் சோதித்து அவன் பொறுமையாக இருந்தால் அவ்விரண்டுக்கும் ஈடாக சுருகத்தை நான் தருவேன் புகாரி ஐந்து ஆறு ஐந்து மூன்று அடை குறிப்பில் இரண்டு கண்கள் என்று உள்ளது